வணக்கம் நாள் 11, 3, இரண்டாயிரத்தி ஒன்பது நற்றினியின் பொது குவியலுக்காக மணிக்கொடி நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சரஸ்வதி சம்மன் விருது இரண்டாயிரத்தி பதினேழு சிதன்சி யாஸ் சந்திரா அவர்கள் பெற்றுள்ளார் இரண்டு மத்திய அரசு புதிதாக உருவாக்கியுள்ள சுபாஷ் சந்திர போஸ் ஆப்த விருது பேரிடர் மற்றும் மீட்பு கால பணிகளுக்காக வழங்கப்படுகிறது மூன்று PSLV, c44 எல்வி சி ஃபார்ட்டி மூலம் செலுத்தப்பட்டுள்ள நாட்டின் எல்லை பகுதிகளை கண்காணிக்கும் செயற்கை கோளின் பெயர் மைக்ரோசாப்ட் ஆர் ஆகும் நான்கு மத்திய அரசின் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் எனும் திட்டத்தை மக்கள் மத்தியில் எடுத்து சென்றதில் முதலிடம் பெற்றுள்ள தமிழக மாவட்டம் திருவண்ணாமலை ஆகும் ஐந்து தமிழக அரசின் இரண்டாவது உலக முதலீட்டாளர் மாநாட்டில் செய்யப்பட்டுள்ள முன்னூற்றி புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் மூலம் வரவுள்ள முதலீடுகளின் மொத்த மதிப்பு ரூபாய் மூன்று லட்சத்து நானூத்தி கோடி ஆகும் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று புதுதில்லியில் பிரதமர் மோடி திறந்து வைத்த நேதாஜி சந்திரபோஸ் அருங்காட்சியகத்தின் பெயர் என்ன இரண்டு உலக திறன் போட்டி பட்டியல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்தியா பெற்றுள்ள இடம் எது மூன்று கண்டுபிடிப்பு பிரிவில் பிரதம மந்திரி குழந்தைகள் விருது இரண்டாயிரத்தி பெற்றுள்ள தமிழக சிறுவன் யார் நான்கு தமிழ்நாட்டின் இரண்டாவது உலக முதலீட்டாளர் மாநாடு இரண்டாயிரத்தி பத்தொன்பது எப்போது நடைபெற்றது ஐந்து ஆரோ மூன்று என்ற பெயரில் பாலிஸ்டிக் எதிர்ப்பு ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்துள்ள நாடு எது நன்றி மீண்டும் சந்திப்போம்